கடமையான குளிப்பு எப்படி என்று கேட்டார் நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் மூன்று முறை கை நிறைய தண்ணீர் எடுத்து அதை தங்கள் தலையில் ஊற்றுவார்கள் பின்னர் உடல் முழுவதும் ஊற்றுவார்கள் என கூறினேன் அப்போது நான் அதிகமான முடி முடிவுடையவனாக இருக்கிறேனே என ஹசன் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லல்லாஹும் அனஹசல்லம் அவர்கள் உம்மை விட அதிக முடிவுடையவர்களாக இருந்தார்கள் என நான் கூறினேன்